நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக இருக்கிறது திருக்குறளின் இருநூற்று இரண்டாவது குரலான தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் பிறருக்கு நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் இதுதான் இயற்கை நியதி இதற்கு மாறாக நிகழ்வது போல் ஒரு தோற்றம் தெரிந்தாலும் செயலுக்கேற்ற பலன்தான் இறுதியில் கிடைக்கும் தீய எண்ணங்கள் தொடர்ந்து உருவாகிக் கொண்டிருக்கும் போது தீய நடத்தைகள் தாமாகவே நமக்கு பழக்கமாகிவிடும் தீய நடத்தைகள் மூலமாக தீயவர்கள் சேர்க்கையும் தீய செயல்களின் மீது நாட்டமும் அதிகரிக்கும் தீய செயல்கள் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் தற்காலிக சந்தோஷத்தை நிரந்தரம் என்று நம்பி மேலும் பல தீயவற்றை தொடர்ந்து செய்வோம் தீயவற்றின் மொத்த உருவமாகவே இருந்தாலும் எல்லாமே நல்லதாகவே நடப்பது போல் தோன்றும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் செய்த தீங்குகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக தாக்கும்போது தாங்க முடியாத வேதனையில் இவ்வளவு தீயவைகள் நிறைந்த தீயவற்றை நாம் செய்து தீயவனாகி துன்பப்பட வேண்டி இருப்பதால் இவை தீயை விட கொடுமையானதாகும் எனவே தீயவற்றை தீய எண்ணங்களை துவக்கத்திலேயே தடுத்துவிட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் இதைத்தான் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறது திருக்குறள்